அவர்கள் என்னை நாட்டின் கவர்னராக அனுப்பினார்கள் அப்போது நபி அலிஹி வசல்ல வேதக்காரர்களான கூட்டத்தாரிடம் நீர் செல்கிறீர் அல்லாஹுவே தவிர வேறு இறைவன் இல்லை எனவும் என்னை அல்லாஹுவின் தூதர் எனவும் சாட்சி கூற அவர்களை நீ அழைத்திடும் இதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் இரவு பகலிலும் ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கி உள்ளான் என அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் அவர்கள் கட்டுப்பட்டு நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது அவர்களின் பணக்காரர்களிடமிருந்து எடுத்து அவர்களின் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட ஜக்காத்தை கடமையாக்கியுள்ளான் என்பதை அவர்களிடம் அறிவிப்பீராக இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களின் பொருட்களில் நல்லவற்றை எடுத்துக் கொள்வதற்கு எச்சரிக்கிறேன் அநீதம் செய்யப்பட்டவனின் சாபத்திற்கு அஞ்சுவீராக நிச்சயமாக அந்த சாபத்திற்கும் அல்லாஹுக்கும் இடையே எத்தகைய திரையும் இல்லை என்று நபி அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு ஒன்பது ஆறு முஸ்லிம் ஒன்று